அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவ பெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் நாம் தொடர்ந்து ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து செயல் வகை வலியறிதல் காலமறிதல் இடனறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்க நழியாமை வினை தூய்மை வினை திட்பம் அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்துள்ளோம் இனி திருவள்ளுவரின் திருவருள் துணை கொண்டு திருக்குறளில் அறுபத்தெட்டாவது அதிகாரமாகிய வினை வகை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை இப்பொழுது கற்க தொடங்குகிறோம் வினை செயல் வகை என்றால் வினையை செய்யும் வகை இதுதான் செய்ய வேண்டிய செயல் தெளிவு பெற்ற அச்செயலை செய்து முடிக்கும் திறன் வினை செயல் வகை வினை திட்பத்தையே மேலும் பத்து குரலால் இந்த தலைப்பிலே சொல்கிறார் என்று கூட நாம் கருதி ஓர் அமைச்சன் மன உறுதியுடன் செயலாற்றும் போது வினையை ஆற்றும் விதத்தை அறிந்து செயல்பட வேண்டும் அரசனுக்கு இணையாக செயலைத் தானே செய்வதும் அரசனுக்கும் தனக்கும் இணையாக செயல்படுபவரை தேர்ந்தெடுத்து வினையை செய்விப்பதும் வினையை செய்யும் வகையாகும் மன உறுதியுடன் செயலாற்ற வேண்டும் என்று வினை திற்பம் என்ற அதிகாரத்திலே கூறினார் அந்த செயலை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பதை வினை செயல் வகை என்ற இந்த அதிகாரத்திலே வழங்கி அருளியிருக்கிறார் வினையை செய்யும் வகையானது வினை உடையவர்க்கு இன்றியமையாது வேண்டப்படும் ஆதலால் வினை பின் இந்த அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது செயல் வகை என்பதற்கு தொழிலை செய்து கொள்ளும் முறை என்றும் செய்ய வேண்டிய என்றும் பொருள் கொள்க மனத்திற்பத்தோடு வினை செயல் வகையும் தெரிந்து செயல் வேண்டும் இந்த அதிகாரத்தின் முதல் குரப்பாவை இப்பொழுது கற்கலாம் சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது வினையை செய்யும் முன்னர் அந்த வினையை பற்றி ஆராய்ந்து விளையும் நற்பயனைக் கருதி முடிவு செய்து வினையாற்றும் துணிவை பெற வேண்டும் அப்படி செய்ய துணிந்த செயலை செய்யாமல் காலம் தாழ்த்துதல் தீமையை கொடுக்கும் சூழ்ச்சியாவது தானே ஆராய்வதும் நண்பர்களோடு ஆராய்வதும் பின்னர் வினை செய்வானோடு ஆராய்வதும் ஆகும் முடிவாவது செய்யும் செயல் நமக்கு நன்மை பயப்பதாகையால் செய்ய வேண்டியதே என்று முடிவு செய்தல் துணிவானது இன்ன இடத்தில் இன்ன நேரத்தில் செய்வது என்று செயல் தொடங்கும் நிலைக்கு வரல் இந்த காலத்திலே இதை திங்கிங் அதாவது பிளான் முதல்ல சொல்கிறார்கள் பிறகு ஆக்ஷன் பிளான் என்கிறார்கள் துணிந்த பின் செயலை ஆரம்பித்து விட வேண்டும் முதல்ல திட்டமிடல் அந்த திட்டமிடுறத எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு அது தனியா அதற்கென்று வகுத்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் யார் யார் என்னென்ன காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன் பிளான் என்று சொல்கிறார்கள் தாமதம் செய்தால் செயல் முடிவு பெறாமல் பகைவர்களால் அறியப்பட்டு இடையூறும் ஏற்படும் சூழ்ச்சி என்கின்ற சொல்லுக்கு ஆராய்தல் ஆலோசித்தல் விசாரித்தல் உசாவுதல் என்றெல்லாம் அர்த்தங்கள் உண்டு சூழ்ச்சின்னா அவன் ரொம்ப சூழ்ச்சி பண்றான் அப்படின்னு சொல்றது கூட இந்த அர்த்தத்துல தான் நம்ம தவறான நெகட்டிவ் அர்த்தத்தில் நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரே சூழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம் சூழ்ச்சின்னு சொன்னால் உட்கார்ந்து திட்டமிடுறது அது நல்ல விஷயத்தை குறிச்சும் இருக்கலாம் மோசமானதாகவும் இருக்கலாம் ஆனா சூழ்ச்சிங்கிறது பொதுவானது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குவாலிட்டி டைம் ஃபார் thinking. உக்காந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலே நேரம் ஒதுக்கி அந்த வேலையை பற்றி சிந்தனை பண்றது அதுக்கு பேர் தான் சூழ்ச்சின்னு பேர் தாழ்ச்சின்னு சொன்னா காலதாமதம் செய்யறது லேட் பண்றது இதனைத்தான் மடியின்மை அதிகாரத்தில் நெடுநீர் அதாவது அறுநூத்தி அஞ்சாவது பார்த்தோம் ஆராய்ந்து தெளிந்த ஒன்றை துணிவுடன் செயல்படுத்த வேண்டும் காலம் தாழ்த்த கூடாது அவ்வாறு செயல்படுத்தவில்லை என்றால் ஆராய்ச்சியும் அதற்கு எடுத்துக்கொண்ட நேரமும் பயனற்று போகும் நம்ம பிளான் பண்ணிட்டு அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொன்னா அவள் நம்ம பிளான் பண்ண டைம் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதம் கிட்ட ராமர் கேட்கிறார் கச்சிதர்த்தம் வினிஷித்திய லகு மூலம் கஷிப்ரமார்த்தும் நதீர்கய சிறு முயற்சி செய்தாலே நிறைய பொருளை தரக்கூடிய செயலை நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு அதனை தொடங்குவதற்கு காலம் தாழ்த்தாமல் இருக்கிறாயா என்று ராஜதர்ம விஷயத்தை பற்றி கேட்கிறார் பரதனை சந்திக்கிற போது சித்திரக்கூட்ட பருவதத்துல அவங்கிட்ட நிறைய ராஜதர்ம விஷயங்களை எல்லாம் கேட்கிறார் அதுக்கு கச்சித் சர்க்கஹான் பேரு அதுல நிறைய ராஜதர்ம விஷயங்கள் எல்லாம் பரதங்கிட்ட கேட்குற மாதிரி ஸ்ரீராமர் சொல்ற மாதிரி வால்மீகி அதை அந்த இடத்துல அமைச்சிருக்கார் இன்னொரு இடத்துல சொல்றார் சூர்பணக்கா ராவண்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகமும் இருக்கு ராமாயணத்துல சுயம் காரியாணி எக்காலே நானு திஷ்டதி பார்த்திவஹா சத்துவை சஹ ராஜ்யேன தைஷ்ட காரியை வினஸ்யதி அவளுக்கா சுயநலத்துக்காக சொல்ற ஒரு அழகான கருத்து இருக்கு எந்த ராஜா செய்ய வேண்டிய காரியத்தை உரிய காலத்தில் அதுக்குன்னு பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணாமல் இருக்கிறானோ அதாவது கொஞ்சம் லேட் பண்ணுறானோ காலம் தாழ்த்துறானோ அவன் தன்னுடைய அரசாங்கத்தோடு அழிஞ்சு போவான் அவனுடைய மினிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து அவர்களையும் அழித்து இவனும் அழிஞ்சு போவாங்க அந்த கூட இருக்கக்கூடியவர்களையும் அழித்து அவனும் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு இந்த சூர்பனக்கா சொல்லி அவளோட காரியத்துக்காக ராவணனை தூண்டுறாள் சொல்ற விஷயத்தை நம்ம தர்மமா எடுத்துக்கிறோம் எந்த பர்பஸ் போது அது ஒத்துவது பார்த்திவா சதுவை சக ராஜ்ய பார்க்கலாம் சூழ்ச்சி வினை செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசனை செய்வதின் முடிவு எல்லை என்பது துணிவு எய்தல் அச்செயலை செய்ய துணிவை பெறுதலாகும் அத்துணிவு அவ்வாறு செய்ய துணிந்த காரியத்தை தாழ்ச்சியுள் செய்யாமல் காலந்தாழ்த்தி தங்குதல் நிறுத்தி வைப்பது தீது குற்றமாகும் அது தீமையை தரும் வினை செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசனை செய்வதின் எல்லை என்பது அச்செயலை செய்ய துணிவை பெறுதலாகும் அவ்வாறு செய்ய துணிந்த காரியத்தை செய்யாமல் காலம் தாழ்த்தி நிறுத்தி வைப்பது குற்றமாகும் அது தீமையை தரும் ஆலோசித்து துணிந்த செயலை செய்யாமல் காலம் தாழ்த்துவது குற்றமாகும் என்பதே முடிந்த கருத்து சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயும்